சத்மீ குரு கிருப்பருணாத்தனுகிரந்தரனுபூதி நித்தம் குமரா குமரா மருகாச்சம் வள்ளிதேவசனாந்தஸ்மரணம் ஜெய ஜய சுபிரமணோம் மயூராதி மகாக்கூடம் மனோஹாரிதேகம் மச்சித்தகேகம் மகீதேவ மேதாவம் மகாதேவாலம்ஜோகம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகாம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது பதினஞ்சாவது செய்யள் நேத்திக்கு பார்த்த கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று ஒய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் வழி செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே நேத்தி பார்த்துரு இதை வந்து இந்த இந்திரியங்களை அடக்கணும் ஆசைகளை ஒழிக்கணும் அவனுடைய ஞான பிரகாசமாக இருக்கக்கூடிய வேலை கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய கடவுளை தியானம் பண்ணி அவனுடைய திருவிடையை அடைந்தால் நர்கதி கிடைக்கும் சொல்கிறது இதே மாதிரி முவர் இருக்கார் இந்த முக்குந்த மாலையில் ஒரு ஸ்லோகம் உண்டு ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒரு வேலை செய்யணும் ஆச்சாரியால் நம்ம சுப்பிரமணிய புஜங்கத்தில் காம்பிக்கிறார் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் திருஷிஸ்கந்த சுதி ஸ்கந்த கீர்த்தி முகேமே பவித்ரம் சரா தச்சரித்திரம் கரே தசிய கிருத்தியம் பபுத்தஸ்ய கிருத்தியம் குகே சந்துலீனாக மம அசேஷபாவாக இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒரு வேலை கொடுக்குறார் சரி அதை பண்ணால் அப்போ இந்த ஆசைங்கிற இதில் மாட்டிக்காமல் திருப்பப்படுறது இந்திரியங்களும் மனசும் கண்ணுக்கு எதுக்காக எதிர்த்தாப்புறம் இருக்கூடியும் அப்படிப்பட்ட சுப்பிரமணியனுடைய மங்கள விக்கிரக தரிசனம் உண்டு காதுகளில் ஸ்கந்த புராணத்தை ஸ்காந்த புராணத்தை கதாசிரவணம் கிடைப்பதே மிக அது அரிது அரிது மிக மிக அரிது அப்படின்னு விடாமல் முருகன் திருவட்சங்கம் ஆத்மார்த்தமாக போய் ஓரமாக உட்காந்து நம்ம நாட்டுக்கும் யாருக்குன்னு தெரியாமல் பாருன்னு நான் உண்டு சுப்பிரமணியம் குலதெய்வம் உண்டு அப்படின்னு பண்ணிடுவான் அதை கேட்கணும் அது கேட்பதே மிகவும் கஷ்டம் இதாக இருக்குது அரிதாக இருக்குது தமிழில் க கச்சி பசிவாச்சாரம் பத்தாயிரம் ரயில் அந்த திகட சக்கரன்னு ஆரம்பிக்கிறது அதுக்கும் அந்த ஸ்கந்தமூர்த்தி ஒரு திருவிளையாடல் பொண்ணார் என்னுடைய முகத்தில் எப்பவும் அந்த பரிசுத்தமாக சிரவணம் செய்யக்கூடிய ஜனங்களுடையும் மகா பாபத்தக்கூடியதான இந்த ஸ்கந்த பவானுடையும் ஜென்ம கர்ம குணங்களை சங்கீர்த்தனம் அதுதான் இன்றைக்கு ஒரு செய்யுள்ள பாசுரத்தில் வருது அது சங்கீர்த்தன மகிமையை இங்கே காமிக்கிறார் கந்தரனுபூதியில் இன்னைக்கு உண்டான பாசுரமான பதினஞ்சில் முருகன் குமரன் அப்புறம் கையில் வந்து சுப்பிரமணிய சுவாமியினுடைய பாதஸ்பர்சம் அர்ச்சாமூர்த்தி பாதஸ்பர்சம் அதாவது அவங்க உள்ள வீட்டில் இருக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தி பாதஸ்பர்சம் என் சரீரமானது எப்பொழுதுமே சுப்பிரமணிய சுவாமி கிங்கரனாக இருக்கணும் சமஸ்தயங்களும் சேட்டைகளும் அவர்கிட்ட லைத்து இருக்கணும் இப்போ சரீரத்தில் கூட இந்திரியங்களும் மனசும் முழுக்க முழுக்க ஞானஸ்கந்த மூர்த்திட்டு இருக்கணும் இதே மாதிரி திருப்புகழ்லையும் பாட்டு இருக்கு இப்படி சொல்கிறார் நம்ம ஆச்சாரியால் நம்முடைய சுப்பிரமணிய குடும்பம் அந்த பதி மூணு பதினாலு பார்த்தோம் இல்லையா பன்னெண்டு பதிமூணு உலகப்பற்றை விடுவதற்காக சொன்னது இந்த செம்மான் மகளை திருடும் திருடன் சொல்லும் இல்லையா சொல்லற அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் அவரை கொண்டு போய் மேலே கொண்டு வச்சாச்சு அவருக்கு செய்ய வேண்டியதே ஒன்றும் இல்லை அவர் சரீரத்தில் விடுறதுக்காக அருணாச்சல கோபுரத்துலேருந்து கீழே விடுறார் அவ்வளவு நிர்வேதம் ஆமாம் கெட்டு போயிட்டேன் என்ன ஆனால் தடுத்தாட்கொண்டான் முருகன் அதுதான் கந்தா முருகா கருணாகரணின அதுக்கப்புறம் கொண்டு போய் மேலே வச்சாச்சேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்திதியிலேயே அவர் பாடுறார் திருப்புகள் பாடுறார் மற்ற விருத்தங்கள் அப்புறம் கடைசியில் அனுபூத்தியை அடையும் போது அனுபூத்தியை அடையிற அவருடைய அனுகிரகத்தால் அடை அடைவிக்கப்பட்டு அனுபூத்திலே இருந்து கொண்டு கிளியாக மாறினாலும் மாறாட்டாலும் அப்படி இருந்து அவர் பாடினது இந்த அனுபூதி அப்போது இது வந்து ஒசத்தியான விஷயம் ஆத்ம வித்யா விலாசம்னு சராஜ் அப்ரம் என்றால் அவருடைய அவர் ஏற்கனவே அவருடைய குரு அது உங்க சொல்லணும் அவருடைய குரு காஞ்சி மட்டத்தில் இருக்கக்கூடிய பரமசிவேந்திர சுவாமி சரஸ்வதி இவர் சன்னியாசம் வாங்கலை நம்ம சராசிவிரமேந்திரான் மகாவித்வான் பரமவித்வான் மகாவித்வான் அவர் வந்து பிரம்மத்தை பற்றியும் மாயையை பற்றியும் இதை பற்றியெல்லாம் கேட்டு பல வரக்கூடிய வித்வான்கள்ட்டெல்லாம் கேள்வி கேட்டு அப்படி மடக்கியெல்லாம் பண்ணியிருந்தார் எல்லார அவர்கள்ட போய் ரொம்ப எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்த அவளுக்கு ஏகப்பட்டது கேட்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ குருநாதர் பரமசிவேந்தர் சரஸ் அவரை சொல்றார் வாய் அடைக்காரா சும்மா இரு அப்படின்னு சொன்னார் இதே விஷயம்தான் அங்க சொல்றார் ஆச்சாரியால் குரு உடனே அவருக்கு வந்து அடைச்சு போடுத்து சமாதியில போயிட்டார் அப்புறம் வாங்கினார் அதேதான் இங்க என்ன பண்ணார் இவருக்கு வேலையெல்லாம் கொடுக்கவே இல்லை ஒன்னும் கஷ்டம் எல்லாம் படவில்லை அப்படியே கொண்டு தூக்கி வச்சுட்டார் அந்த நிலையில யாரை நம்ம அருணகிரிநாதர் அதனால் அதை எவ்வளோ சொன்னாலும் புரட்டி புரட்டி பார்த்தாலும் இந்த கந்த ரனுபூத்தில் அவருக்கு கருணாகரணான கந்த கடவுள் பண்ண அனுகிரகம் ஒசத்தி ஒசத்தியர் ஒசத்தியஸ்டர் அதே மாதிரி அந்த பதிமூணாவது செய்யுள்ள பண்ண மாதிரி அதை வந்து விவரமாக பிடிச்சு முதல் ஆடியோரை பார்த்து அதுக்கப்புறம் மண் மறுபடியும் கொஞ்சம் விட்டு போனதை சொன்னோம் அது வந்து சொன்னதாக எனக்கு ஒரு திருப்தியே இல்லை அது அவனுடைய கிருப்பையால் அவனை அருள வேண்டும் சொல்லி அவனுடைய அணிய வேண்டும் சொல்லி பிரம்மமாக இருக்கக்கூடிய வஸ்து அந்த இது அதாவது நிர்குணமாக இருக்கக்கூடிய ஒரு சகுணமாக காட்சி காளித்தி அவருக்கு கொடுத்த விஷயத்தெல்லாம் சொன்னோம் அது நிர்குணமான இதுதான் அந்த ஒரு ஞான அனுபவத்தில் அவரை கொண்டே வச்சத அனுகிரகம் பண்ணதை அதை பார்த்தோம் ரெண்டு இதில் பார்த்தோம் நே மனசே ஆசையை ஒழின்னு சொல்லி இதுக்கு சமமாக சுப்பிரமணி புஜங்கத்துல பார்த்தனும் சொல்லணும் இன்னைக்கு உண்டான பாசுரயத்தை பார்ப்போம் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்தேன் உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் உரு குண பஞ்சரணே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்தேன் உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவா என் குண பஞ்சரணே முருகனை பார்த்து சொல்றார் சுப்பிரமணிய சுவாமியே ஏ சுப்பிரமணியா ஞானஸ்கந்தா உன்னை உணர்வதற்கும் அனுபவிப்பதற்கும் எனக்கு நீதா அனுகிரகம் பண்ண வேண்டும் நீதான் செய்ய வேண்டும் சொல்றார் முருகன் அவனுக்கு அழியாத அழகுன்னு அழக அவன்தான் முருகன் அழியா இளமை அழகு தெய்வத்தன்மை மனம் இப்படி எல்லாவற்றையும் கொண்டவன் முருகன் குமரன் சிவபெருமானுடையும் புத்திரன் ஏற்கனவே குமரனுடையும் ஒரு விசேஷத்தை முன்னாலே சொன்னோம் அந்த குமரா ஜனம குமாரா ஜனம இதில் வந்து ஒரு மந்திரம் வருது நான் இப்போ சொல்ல முடியாது அந்த சிவாகம பிரகாரம் இந்த குமரனை வச்சு மந்திரம் இருக்குது அந்த குமரம் நாம வசத்தி மந்திரம் சொல்ல முடியாது நாம சொல்லலாம் குகன் அது ஹயாகாசத்துல இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை காண்பிக்கிறது அந்த சைத்தன்யத்தை காணிக்கிறது அப்போ நம்மட்ட இருக்கக்கூடிய ஜீவத்துவத்தை விட்டுட்டும் அதாவது அந்த மாயையால பந்தப்பட்டு உபாதியோட இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை விளக்கி உபாதி ரகிதமான மகா சைத்தன்யமா இருக்கக்கூடிய ஆத்மா உள்ள இருக்கான் அவன் தான் குகன் ஹதயாகாசத்தில் இருக்கான் அவனோடு கொண்டு போய் கலந்து போயிடுத்து அதெந்த குகன் சொல்றது அதை காமிக்கிறது அதுதான் பரமாத்மன் அதுதான் இவர் நம்ம இவருக்கு அருணகிர்க்கு அனுகிரகம் பண்ணான் ஞானஸ்கந்தன் அப்படி அப்போ மனசு ஹதய குகையில் வசிக்கக்கூடிய பொறுப்புங்க வரும்னா பொருண சண்டை அது பொறு புங்க வரும்னா சண்டை போடக்கூடிய தேவர்களும் இந்த புவியும் மண்ணுலத்தவரும் பரவம்னா துதிக்க முடியும் குரு பூங்கவானா குருநாதனன் குருநாதன் ஞானஸ்கந்தன் குருநாதன் ஞான சுவாமி அவன்தான் சுவாமிநாதன் சுவாமியான சிவனுக்கு நாத்தனா இருக்கானவன் இல்ல சுவாமியாகவும் இருக்கான் நாத்தனாகவும் இருக்கான் அப்படின்னன் தென்குண பஞ்சரன் இது வந்து கல்யாண குணங்கள்ல வைஷ்ணவத்தில் காண்பிப்பார் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சைவ சித்தாந்தத்தையும் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் எட்டு குணங்களாக இருக்கக்கூடியது தன்வயத்தனால் இருப்பதையும் சுத்தமான சுத்த சுத்தசத்துவ ஸ்வரூபம்னு சொல்வார்கள் சுத்த சத்துவம் அது மாதிரி தூய உடம்பினார்கள் இயற்கை உணர்வாக இருக்கிறது அதாவது பரமா சைத்தன்ய ரூபமாக இருக்கார்கள் முற்றும் உணர்தல் அதாவது சுத்த அதாவது சைத்தன்யமே ரூபமாக இருக்கக்கூடியது அதுதான் சுப்பிரமணியம் இயல்பாகவே பாசங்கள்லேருந்து நீங்குதல் அது எந்த ஒரு அந்த மாயா வந்து மாயையினுடைய சக்தி இவருக்கு வசப்பட்டது மாயையை இவர் தன் வசத்தில் வச்சிருக்கார் மாயையை சக்தியை அடக்கு போகிறவர் அதில் இவருக்கு வந்து ஒரு பாதம் ஆகாது பாதனையானது பெரிய ஞானத்தை கொண்டவர் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பேர அருளுடன் அது ஈஸ்வரத்துவம் இருக்கும் கடைசியில் அந்த சக்தி பராக்கிரமம் ஆற்றல் இருக்கலாம் ஈஸ்வரக்கும் வரம்பில் ஆனந்தமாக இருக்கக்கூடியது வரம்பிலால் ஆனந்தமாக இப்படி சண்டை போடக்கூடிய தேவர்களும் மண்ணுள்ள மக்களும் இந்த நம்ம புவியில் இருக்கக்கூடிய மக்களும் தோத்திரம் பண்ணக்கூடிய குருநாதன் சுவாமிநாதன் எட்டு குணங்களுக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய முருகா குமரா குஹா அப்படின்னு உன்னை உணர்வதற்கு என்னைக்கு எங்களுக்கு பண்ணுவாய் இப்படி சொல்லப்படுவது என்னன்னா நாமசங்கீர்த்தனத்தை இங்கே காமிக்கிறார் நாமசங்கீர்த்தன் சசவபாப பணாசனம் பிரடாம துக்கசவன் சம்னமாமி ஹரியும் பரம்னு பாகவதத்தில் கடைசியில் அந்த ஆசிரியத்தில் சொல்லிட்டு கடைசியில் முடிச்சிருவார் அந்த மாதிரியும் நாம சங்கீர்த்தனம் அப்போ வாழ்க்கை முழுக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முருகன்கிற வார்த்தை வா அந்த சொல்லிருக்கேன் அது வந்து ஒரு மந்திரமாக பிரவர்த்தித்திருக்கு அதை சேர்த்து பொறு புங்கவர் சொன்ன மாதிரி அவர்களுக்கு வந்து சண்டைக்கு போகக்கூடியவர்கள் ஆனால் அன்போடு இருக்க வேண்டியது அவர் தான் தேவர்கள் அது தேவர்கள் அன்பு இல்லைன்னா தேவர்கள் இல்லை புவியும்னா இந்த மண் மண்டுலகத்தார் நம் நானும் நீ குளம் பரவும்னா அதாவது அகண்டமாக ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய குரு பூங்கவா சிறந்த குருமூர்த்தி அதான் சுவாமிநாதனாக இருக்கான அவர் தான் அவர் வந்து மூணு பேருக்கு பிரணவத்தை உபதேசம் பண்ணிருக்கார் தன்னுடைய தகப்பனாருக்கு அகத்தியாச்சாரருக்கு நம்ம அருணகிரணிருக்கு என் குண பந்திரனின் கல்யாண குணங்கள் எட்டுக்கும் அது ஒரு ட்ரெஷராக கல்யாண குணங்கள் ஏற்ற இருக்கிறது வைஷ்ணவத்தில் சொல்கிற மாதிரி அந்த பரம சுலபனாக இருக்கிறதையும் சமஸ்திவனாக இருக்கிறது சர்பம் எல்லா ஞானத்தையும் கொண்டு வரும் அப்படி போடலாம் ஞானம் பக்திக்கு ஐஸ்வர்யம் அதெல்லாம் சொல்கிறாரு இல்லை கீர்த்தி பலம் ஐஸ்வர் முடியும் அந்த மாதிரி குணங்கள் கொண்டது முருகன் குமரன் குகன் சொன்னதே அவருடைய திருநாமங்களை பிரிய பிரியத்தோடு சொல்கிறது தான பாடம் இப்ப திருப்புகழ் வந்து ராகத்தோட பாடுறார்கள் அங்கங்க நாமா வருது ஆஹ் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சண்முக சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சிவசிவ சுப்பிரமணியம் ஹரஹர சுப்பிரமணியம் இது ஒரு நாம நாமாவளி மாதிரி அது மாதிரி முருகன் குமரன் குஹன் இப்படி உன்னுடைய நாமாவளியில முக்கியமாக இருக்கக்கூடியது இது பல சிறந்த விஷயங்களை காண்பிக்கக்கூடிய நாமாக்கள் ஆஹ் அப்படி அதை சொல்கிறபோது அப்படி ஹிருதயம் உருகணும் பக்திக்கு அடையாளம் ஹிருதயம் உருகிறது ஞானத்துக்கு அடையாளம் தீக்ஷமான அந்த புத்தியோட மற்ற எல்லா அனாவச அநாத்ம விஷயங்களை தள்ளிட்டு ஆத்ம விஷயங்களை வந்து சித்தத்தில் கொள்வது இப்படி அப்படிப்பட்ட அனுகிரகத்தோட அப்படி உனை உணர்வதை கொடுக்க நீ வந்த மெய் உணர்வு அதுதான் ஆத்மா அனுபவம் அதை வந்து எப்போ கொடுப்பாய் நீ எப்போ அனுகிரகம் பண்ணுவாய் அப்படின்னு கேட்குறா கேட்குறார்கள் எப்பாவது தேவர்களுக்கெல்லாம் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு இயல்பு கருணை அன்பு அதுதான் முக்கியம் லௌகிகமாக இருக்கக்கூடிய நம்மகளிட்ட அந்த தேவர்கள்லாம் ஒரு அன்பை காட்ட வேண்டும் கருடை காட்ட வேண்டும் லௌகிகமாக இருக்கூடிய அதாவது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய குருமூர்த்தி அவை தான் நம்ம சுவாமிநாத சுவாமி ஞானஸ்கந்தன் எட்டு குணங்கள் அதுதான் குண பஞ்சரனேன்னு சொல்லுது பஞ்சரம்னா கூடு கிளி கூடு கிளிக்குண்டான கூடு பஞ்சரம் கூடு அந்த இவ்வளவும் அங்கே அவர்கிட்ட அப்படியே கூட்டில் இருக்கிற மாதிரி அவரோட ஒட்டி இருக்கு இவ்வளவு குணங்களும் கல்யாண குணங்கள் குமரா குகா முருகா அப்படி மிகவும் பிரியத்தோட பக்தியோட உள்ளம் உருகி சொல்லி அதனால உள்ளம் உருகக்கூடிய தன்மையை அடியனுக்கு நீ அனுகிரகம் பண்ணி அப்படிப்பட்ட மெய்ஞானம் அதாவது ஆத்மா அனுபவ ஆனந்த ஞானத்தை என்ன எப்போ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன் விளைவு உடனே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் இதுதான் பிரார்த்தனை இந்த செய்கோள் மூலமாக குரு பெருமானுடைய பல பலக்கள் இருக்கு அதாவது இப்போ சட்டி உற்சவத்தில் பார்த்தேன் அவருக்கு இருக்கக்கூடிய ஆறு முகங்கள் அதோ முகத்தை சேர்த்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சகசனநாமம் இருக்கு சகசனாமம் மாதிரி பண்ணுறார்கள் நாமக்கல் நிறைய இருக்குது அப்போது சிறந்தவை இதை வந்து இந்த முருகனும் குமரனும் குகனும் இதில் முருகன் வந்து சிறப்புடை பொருளை முந்துர கிளத்தல் சிறப்புட பொருளை முந்துர கிளத்தல்னு இது ஒரு சூத்திரம் அதாவது விசேடமாக முதல்ல சொல்லிட முடியும் அப்படியும் எல்லா நாமக்கட்களில் இந்த முருகங்கிற நாம வசதி அதனால் அதாவது கிருஷ்ணா ஜனமஹா ரைட்டு கண் கண்ணன்ன பெரும் இதாக கூப்பிடணும் செல்லமா கூப்புறாப்பல பிரியமா கூப்புறா போல கண்ணா எனமான இல்லை அது மாதிரி குமரா எனமா இருக்கு முருகா எனமா நம்மளா சொல்லிக்கிறது தான் அது இல்லை ஆனால் முருகன் கூப்பிடுறதும் செல்லமா பிரியத்தோட கூப்புறப்படம் கந்தரலங்காரத்தில் முழுக்கு துணை முருகா என்று நாமங்கள் நாமங்கள் இப்படி முருகான்னு சொல்லக்கூடிய பலவிதமான நாமாக்களை காண்பிக்கிறார் குளூரலை சொல்கிறாப்பட பன்மையில் இந்த வல்லினம் மில்லினம் இடையினங்கிற எல்லாம் இருக்கு அப்போ இந்த மூணு இருக்க மூ இந்த மூன்று எழுத்துகளும் மூன்று ஓசைகளோட வருது ஆக்கல் காத்தல் அழித்தல் இதை காமிக்கிறான் அந்த பிரணவத்தினுடைய பிரிவாக கூடிய ஆ ஊ மாலை இப்படி இந்த மூன்று எழுத்துக்களையும் காத்தல் எழுத்தான உகரம் முருகூ வருது இம் ஊ எர் பிளஸ் ஊ கீக்கு பிளஸ் ஊ இந்த மூணுலையும் அந்த உக்காரம் வருது அதை ரூ அப்ப முருகு முருகா என்போர் தரமோதடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே வருது அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் மிஞ்சமர தோன்றில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஒதுவார் முன் இப்படி வருது இல்லையா அதனால குமரன் சொல்றது அடுத்தது முருகனுடைய ஷட்ஷரத்தில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய குமரா சிவபெருமான் உபதேசம் கேட்ட போதும் ஸ்துதி பண்றார் நாதா குமரா குமராச்சரணம் சரணம் என்று அண்டர் குழாம் துதிக்கும் அமராவதி பெருமாள் அலங்காரத்தில் இருக்கு குமர சரணன் என்று கூதள புதுமலர் சொரிந்து கோமல பரையுகல புண்டரீகமுற்று உணர்வேணும் வருது திருப்புகணும் உலக மாயை கூறன்னா அதை முடிக்கக்கூடியவன் போக்கடிக்கணும் முருகனுடைய ஆகமம் குமாரதந்திரம் இது இருக்கு குமாரதந்திரம் இதெல்லாம் இதோட சேர்ந்தது அந்த லைன்ல இருக்கக்கூடாது இவர்களுக்கெல்லாம் அந்த சிவாகமத்தின தேர்ந்தெடுக்க குமாரதந்திரம் எல்லாம் தெரியும் குமாரதந்திரம் இருக்கு அதுல மாலையே இருக்கு இந்த மாலை இருக்குல்ல குமரானமென்று கூறினார் ஒரு கால் அமராவதி சென்று அரசாழ்வார் யமராஜன் நை கை புகுதார் போரூரன் கால் புகுவார் தாயுதரப்பை புகுதார் சேரர் பயம் இப்படி திருப்போரூர் சன்னிதி முறையில் சொல்றார் மலை குகைகள் குகைகள்னா ஒரு இதில் இருக்கு இல்லையா கேவ் குகை அதாவது ரொம்ப கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளாக இருக்கக்கூடியது அப்படி ஆத்மாக்குள் ஹிரதய குகத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னா ஆத்மா ஹதயகுகைன்னா என்ன இருக்கா தனியாக மாம்ச விஷயத்தை பார்க்குறது அந்த மனசு புத்தி சித்தத்தில் தாண்டி அந்த உணர்வுங்கிற ஒரு இருப்பு உணர்வு அப்படிங்கிறது ஒரு உணர்வு இருக்கேன் அதுக்கு உள்ள இருக்கக்கூடியதுன்னா அந்த ஆத்ம சைத்தன்யம் அதில் வசிக்கக்கூடியவன் தான் குகைகள் இருக்கக்கூடியவன் தான் குகன் அணோரணியன் மகதோ மகியாள் ஆத்மா குகையாம் நிதி சந்தோ தமக்கிருத்தம் பச்சதி வீட்டு சோகம் தாத்து பிரசாத மகிமானம் இதுவர்தான் இல்லையா அப்படி அணுவுக்கம் அணுவாயம் பெரிதிலும் பெருதாக ஆத்மா இந்த ஹதய குஹத்தில் இருக்கார் தான் பரமாத்மவன ஞானன் ஜானஸ்கன் அப்படி மகிமைக்கு ஏது பார்க்கக்கூடிய அந்த கர்மம் நீக்கத்தை செய்யக்கூடிய அதாவது கர்ம பலம் ஆயாமலம் ஆனாமலம் சொல்லலையே அதெல்லாம் போகிறதற்கும் கருணையை சொரிபவன் கந்த கடவுள் தனக்கு ஆதாரமான ஈஸ்வருடைய பிரகாச ஈசன பிரகாசத்தால சுகமில்லாதவனாக இருப்பாக்கக்கூடிய ஒரு சாதகன் காண்கிறான் அதை அதைத்தான் இப்ப சாண்கிறான் சொல்லணும் இல்லையா வந்து கும குமரக்கடவுளை அனுகினதற்கு பண்ணி கொடுத்துட்டார் அப்படி ஹிருதயம் உருங்கினாதான் உயிர் உருகும் உயிர் உருகினாதான் உயிருக்கு உயிரா இருக்கக்கூடிய சிவத்தோடும் ஒன்று அதாவது அந்த ஞானஸ்கந்தனோட ஒரு அப்படிப்பட்ட அத்வைதம் அத்வைத உள்ளம் வருகில் உடனாவார் அல்லது தெல்ல அரிய உந்தி பரம் சிற்பர செல்வர் என்று உந்தி பெற இது வருது நம்ம நம்ம சிவோகத்துல வருது உந்தியார் சொல்லிட்டு இருக்கோம் பதினாலாவது பதிகம் ஐம்பத்தி ஓரு பதிகத்தில் சொன்னது உணர்வு அருள்வாய் உணர்வு தான் நம்ம ஜியானம் அதாவது ஆத்ம அனுபவம் ஆத்மா சும்மாயிரன்னு அவர் சொன்னார் சொன்னேன் இல்லையா காஞ்சி மடத்துல அவர் குருநாதரை சொன்னார் நம்ம சராசிபுரம் அப்போ அப்படி ஒரு தியானத்தில் ஆத்ம தியானத்தில் இருந்தார் காவேரி மண்ணு வெள்ளம் அடிச்சின்னு காவேரி மண்ணுக்குள்ளவர் அவர் வந்திருக்கார் சதாத்ம தியான சொல்வார்கள் ஒரு சுங்கேரி ஆச்சாரர் சொல்கிற மாதிரி அப்படி சதா ஆத்ம தியானத்தில் இருந்தார் பேசவே இல்லை அப்போ பாடினார்னா நாம சங்கீர்த்தனம் என்பதே அவருடைய மௌனத்திற்கு பங்கமாகாது அப்படியெல்லாம் பார்த்துருக்கார் அவர் வந்து சதா அந்த அத் அதாவது சரீரத்தில் கடிசூத்திரம் பிரம்மசூத்திரம் கூட இல்லை அப்படி அவதூத்தலா இருந்து அதாவது அவதூத்த செறிக்கு தாண்டி போய் அப்படி ஆசிரமத்தெல்லாம் தாண்டி இருந்தவர் அவருக்கு வந்து இந்த ஆத்மவித்யா விலாசம்னு சொல்லிருக்காரு அதத்தான் அந்த நிலையில நம்ம அருணகிரணாதரை முழு கந்த சுவாமி கொண்டே குடிச்சுட்டார் அப்போ பாடினதான் ஆத்ம வித்யா விலாசம் அவர் சொன்னால் இங்கே வந்து அருணகிரணரை சொல்கிறார் நம்முடைய இந்த கந்தர் அனுபூத்தியை சொல்கிறார் அதுதான் அதனால தான் இது வந்து வசத்தியஸ்டு இருக்கிறது அதனால் அதை அனுபவிக்கிறோம் அதிகமாகும் பொருங்கிறத பொருந்துதல்ன்னு சொல்லலாம் போய் ஒரு முடங்குன்னா சொல்கிறது செலவதுக்காக இருக்கு பொரு போர் புரிகின்ற வரும் நமக்கு இருக்கக்கூடிய அவர்கள் தேவர்கள்னா அசுரோல் சண்டை போடுவார்கள் நமக்கு இருக்கிறது காமக்ரோதரோபவன் தவனாசிரியர் சொல்லப்பட்டது புவியும் பரவுன்னா விண்ணலோரும் மண்ணுலோறும் முருகனியே பரம்பொருள் அப்படி அப்படி தீர்மானம் செய்து கொண்டும் அவர் ஆராதனை பண்ணி க்ஷேமத்தை அடைகிறார்கள் குரு பூங்கவா அவன்தான் குரு சிவபராணம் அகத்தியர் பராஜர ரிஷி அவருடைய புத்திரர்கள் அதாவது வந்து அம்மா கிட்ட பால் குடித்த சேஷத்தை இவர்கள் பராஜர புத்திரர்கள்லாம் குடிச்சும் அவருடைய சாபம் நீங்கிட்டு அவர்கள் வேறு ஒரு சரித்திரம் இருக்கு அவர்கள் இருந்தது திருப்பரங்குரத்தில் அவர்கள் இருக்கார்கள் அப்படி இவர்களுக்குலாம் உபதேசம் பண்ணதுனால குரு பூங்கவா பூங்கவன்னா சிறந்தவன் எண்குண பந்திரை ஏற்கனவே சொல்லிட்டேன் அனந்த ஜானம் அனந்த வீரியம் அனந்த தரிசனம் அனந்த சுகம் நிர்ணாமம் நிர்கோத் நிராயுஷம் அழியா இயல்பு அப்படின்னு சர்வஜதா திருப்தி அநாதிபோதா சுதந்திரதா நித்தியம் அலுப்த சக்தி அனந்த சக்தி நிராமயாத்மா விசுத்த தேக சிவத்துவம் ஏத்தின்னு சொல்றார் மேல பார்ப்போம்